அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இனியவை கூறல் புறங்கூறாமை பயனில சொல்லாமை சொல்வன்மை வாய்மை இவ்வைந்து அதிகாரங்களும் ஒருசேர இணைத்து ஆழ்ந்து எண்ணி உணர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டியதாகும் பயனில சொல்லாமை அதிகாரத்தின் முதல் குரட்பாவை இப்பொழுது படித்து நாம் பொருள் தெரிந்து கொள்ளலாம் வல்லார்முனிய பயனில சொல்லுவான் எல்லாராலும் எள்ளப்படும் அறிவுடைய பெருமக்கள் பலரும் வெறுக்கும்படியான பயனற்ற சொற்களை பேசுபவனை உலகில் யாருமே விரும்ப அன்றியும் இகழவும் செய்வார்கள் அது மட்டுமல்ல இவ்வாறு பேசக்கூடாது என்று இகழ்ந்தும் சொல்லுவார்கள் இவ்வாறு சொல்லக்கூடாது என்று இகழ்வார்கள் பெரியோர்களால் பழிக்கப்படும் சொற்களை பேசக்கூடாது என்பதை திரும்ப திரும்ப குரட்பாக்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும் அப்படிங்கிற பின்னால் இருக்கக்கூடிய இந்த குரட்பாவிலுடைய சொல்லானது முன்னின்ற பல்லார் அப்படிங்கிறது அறிவுடையவர்களை குறித்தது ஆக பல்லார்னு சொல்கிறது அறிவுடைய பெருமக்கள் அப்படின்னு அர்த்தம் அறிவில்லாதவர்கள் எப்படி வேணாலும் செயல் புரிவார்கள் பேசுவார்கள் ஆகவே அறிவுடையவர்கள் அர்த்தம் பல்லார் என்பது அறிவுடைய பெருமக்கள் அறிவுடைய பெருமக்கள் வெறுக்கின்ற இகழ்கின்ற சொற்களை பேசுகின்றவனை பெரியோர்களை பின்பற்றுகின்ற அனைவரும் இகழ்ந்து பேசுவார்கள் என்பதுதான் கருத்து அறிவுடையவர்கள் ஈரம் அழைந்த பொய்க் கலவாத நன்மை தருகின்ற சொற்களை மட்டுமே பேசுகின்றவர்களாக இருப்பதால் இவனுடைய வெறுமையான பயனற்ற உரைகளை கேட்டு முனிவர் அறிஞர் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளாமல் ஒதுங்கி சென்று விடுவார்கள் என்பதை உணர்த்தியிருக்கிறார் ஆகவே அறிவுடையவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வண்ணம் நம்முடைய சொற்கள் தெய்வீகமாக பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அறிவுடையோராலும் பொதுமக்களாலும் புறக்கணிக்கப்படும் பயனற்ற சொற்களை ஒருவன் பேசக்கூடாது என்பது பொருள் ஏழாதிங்கிற நூலில் இருபத்தெட்டாவது பாடல் இப்படி அழகா ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது மையேர் தடங்கண் மயிலாய் சாயலே மெய்யே உணர்ந்தார் மிக உரைப்பர் பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில் சொல் நான்கும் மரளையின் வாயினவா மற்றும் கண்களில் மய் எழுதியிருக்கிற மயிலை போன்ற சாயலுடைய பெண்ணே மெய்யுணர்ந்த அறிஞர்கள் இவ்வாறு உரைப்பார்கள் எப்படி சொல்லுவார்கள் பொய்யான சொற்களை பேசுதல் புறங்கூறுதல் கொடுஞ்சொற்களை பேசுதல் பயனற்ற சொற்களை பேசுதல் ஆகிய நான்கும் புல்லறி உடையவன் வாயிலிருந்து வெளிப்படுகின்றவைகளாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இனி பதவுரை பார்க்கலாம் பல்லார் அறிவும் ஒழுக்கமும் மிக்க பெரியோர்கள் அனைவரும் முனிய வெறுப்படைகின்ற வண்ணம் பயனில பயனற்ற சொற்களை சொல்லுவான் சொல்கின்றவன் எல்லாரும் அறிஞர் அறிஞர் அல்லாதவர் அனைவருடைய எள்ளப்படும் ஏளனத்திற்கு ஆளாவான் அறிவும் ஒழுக்கமும் உடைய பெரியோர்கள் அனைவரும் வெறுப்படைகின்ற வண்ணம் பயனற்ற சொற்களை சொல்கின்றவன் அறிஞர் அறிஞர் அல்லாதவர் அனைவருடைய ஏளனத்திற்கும் ஆளாவான் என்பது பொழிப்புரை பல்லார் முனிய பயனில சொல்லுவான்